இதுக்கு முன்னால் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலே இங்கே வந்து இங்கே ஒரு செயற்பாடு சமூக செயற்பாடு வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் அது அது இருக்கிற தோழர்கள் எல்லோருக்கும் என்ன தெரியும் தெரியும் பெரும் பெரும்பாலும் சென்று வந்த கிராமங்களுக்கு என்ன தெரியும் ஆனால் இப்போ ஒரு ஒரு திரைப்படம் ஒரு விஷயத்தை உருவாக்கிருக்குது இல்லை அந்த அடிப்படையில் அது தெரியாது ஆனால் எது நிரந்தரமான அறிமுகம் அப்படின்னு நான் சொன்னேன்னா நான் இருபது ஆண்டு காலமாக அந்த மக்கள் பணி செய்யறதுக்கு நான் எடுத்துக்கிட்டேன்ல அதுதான் ஒரு நிரந்தரமான அடையாளம் ஒரு புகழ் ஒரு அடையாளத்தை உருவாக்குது இல்லை அந்த அடையாளம் என்பது புகழ்கான அடையாளத்தோடு தொடர்புடையது அது புகழுனுடைய அளவுக்கு மாதிரி ஓங்கி ஒளிரும் அப்புறம் அந்த புகழனுடைய நிலைமைக்கு மாதிரி திரும்ப மங்கும் இதெல்லாம் நிகழும் ஆனால் ஒரு மக்களுக்காக விடுதலை போராட்டங்களில் ஏங்கி வேலை செய்கின்ற பொழுது இருக்கின்ற ஒரு அடையாளம் இருக்குதுல்ல அந்த அடையாளம் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு வைரம் மாதிரி அது எப்பயுமே வந்து மிகவும் அன்பு நிறைந்து தோழமை கொண்ட ஒரு அடையாளமாக அது இருக்குது அந்த அடையாளம் எனக்கான அடையாளம் என்பது எப்பொழுதும் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு ஒரு ஒரு ஒரு போராட்ட சக்தியாக இருக்கிற நபர்களைப் போலவே ஒரு படைப்பாளிகளும் இருக்க வேண்டிய தேவை இருக்குது சம காலத்தில் தேவையா இருக்குது ஆனா அந்த பட்சத்தில் என்ன நிகழ்வு சக்திக்கான ஒரு சுதந்திரம் முடிவெடுக்கிறது உருவாக்கிறது மற்றதெல்லாம் துறை சார்ந்து அதை மாற்ற வேண்டிய தேவை இருக்குது ஆனா இதுக்குள்ள நானே முதல்ல என் அளவில் ஒரு மாற்றத்தை நான் நிகழ்த்து கொண்டேன்னாக்கா அது வந்து ஒரு படைப்பின் வழியாக நல்லா மாற்ற முடியும் ஒரு மிகப்பெரிய செயற்பாட்டாளர்கள் மக்கள் விடுதலைக்காக முன்னெடுத்து செல்கின்ற மக்கள் குழுக்கள் தான் இந்த சமூகத்தை மாற்ற இயலும் அவர்கள் மட்டுமே தான் இயலும் அப்போ கலைஞர்கள் அவர்களுக்கு மிகவும் பெருதுணை புரிவார்கள் நான் சுதந்திரம் என்பது சொல்றதுன்னா என்ன அளவில் சுதந்திரம் அதாவது அது அது வந்து கலைப்படைப்பில் மட்டும் இல்லை அது மக்கள் வேலை அதாவது முதல்ல சுதந்திரம் என்பதை விடுதலை என்பதை நான் எங்கே நம்ப ஆரம்பிக்கிறேன்னா என் அளவில் இருந்து தான் முதல்ல தோங்குறேன் ஒரு சமூக விடுதலை நம்ம எங்கிருந்து தோங்குறோம்னா என் அளவில் இருந்து முதல்ல நான் தோங்கிறது நான் என்னை நான் ஒரு விடுதலை பெற்றவனாக கருதாதவரை எனக்கு இந்த சமூகத்தில் ஒரு ஜனநாயக உரிமை இருக்குது என்பதை நான் நம்பாதவரை நான் வந்து என்னுடைய ஜனநாயக உரிமைகளுக்காகவும் என்னுடைய விடுதலைக்காகவும் நான் போராட முடியாது அப்போ முதலில் நான் சுதந்திரத்தையோ ஜனநாயகத்தையோ ஒரு விடுதலை நான் எங்கிருந்து தோங்குறேன்னா என்னில் இருந்தான் நான் தோங்குறேன் அதாவது இங்கே ரொம்ப ஒரு வேலை நடந்துச்சு எப்படின்னா கிரியேஷன் டெக்னாலஜி அப்படின்றது இருக்குது டெக்னாலஜின்றது ஒன்று கிடையாது எப்போதும் கிடையாது கிரியேஷன் தான் இங்கே இருக்குது கிரியேஷனு நாம் வந்து எடுத்து ஏம்புறதுக்கு ஒரு டெக்னாலஜி தேவைப்படுது அதுதான் எப்பொழுதும் உண்மை எப்பொழுதும் உண்மை ஒரு கருவி வந்து ஒரு கற்பனையை உருவாக்காது கருவி வந்து ஒரு கற்பனையை செய்வதற்கான ஒரு பொருள் அது அவ்வளோதான் திரைப்படத்துக்குடிவத்துக்குள் எப்படி பேசணும் அந்த மக்கள் கிட்ட கத்துக்கிறேன் எப்படியாக இயங்குகிறார்களோ அந்த இயக்கத்தை நான் வந்து உற்று கவனிக்கிறேன் தீவிரம்னு கவனிக்கிறேன் இப்போ ஒரு பாணி என்பதோ ஒரு மொழி என்பதோ ஒரு போட்பாடு என்பதோ எங்கிறது உருவாகுதுன்னா நம்ம எதை செய்ய தோங்கிறோமோ அதை வந்து ஒரு ஃப்ரேம்குள்ள தோங்கறது இல்லை அந்த ஃப்ரேம்குள்ள இருக்கிற அந்த காட்சியை வந்து புள்ளியே புள்ளியாக ஒரு ஒரு புள்ளியாக கவனிக்கிறது மொத்தமாக கவனிக்காம அது அதை வந்து ஒரு ஒரு திசுவை போல புள்ளி புள்ளி புள்ளிய கவனிக்கிறது அது அப்ப அதுல எங்க அந்த தீவிரமா இருக்குது இப்ப இப்போ இந்த இந்த படத்தை எடுத்துக்கலாம் இப்போ இந்த படத்தை வந்து இது சம்மந்தமாக நிறைய ஆவணப்படங்கள் வந்துருது நிறைய ஷார்ட் ஃபிலிம் வந்துருக்குது நிறைய செய்திகள் வந்துருக்குது இது சம்மந்த செய்திப்படங்கள் வந்துருக்குது திரைப்படங்கள் வந்துருக்குது ஆனால் எல்லோருமே ஒரு குழந்தை விழுந்துருச்சு இந்த குழந்தை எடுக்கிறான் எல்லாருமே குழந்தை விழுந்துச்சு குழந்தை எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயங்களை தான் பெரும்பான்மையாக வச்சுருக்குது அதான் இந்த படத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இது ஒரு அரசியலோடு நம்ம தொடர்புப்படுத்துகிறோம் ஒரு அரசனுடைய மெத்தனத்தோடு தொடர்புப்படுத்துகிறோம் சாதாரண மக்களுக்கான வாழ்க்கை என்பது இந்த விஞ்ஞானத்தோடவும் இந்த அரசுடைய நடவடிக்கைகளோடவும் அவர்களுடைய கண்காணிப்பில் இருந்தும் எப்படி விலகி இருக்கிறாங்க எவ்வளவு கால தாமதமாக இவர்கள் வந்து அந்த மக்களை வந்து அடைகிறார்கள் அவர்களுக்கு ஒரு ஆபத்துனாக்கா ஒருவேளை வந்து அடைஞ்சால்கூட அவர்கள் வந்து வெறும் கையாக வீசி வருகிறார்கள் ஒருவேளை வெறும் கையாக வீசி வந்தால் கூட அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இல்லாத போது எப்படி கைவிட்டுடுறாங்க அப்படின்ற பல விஷயங்களை நான் இதுக்குள் தொடர்ந்து நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன் இப்படி ஒரு லேயர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு அடுத்த அடுத்த லேயர் என்ன பண்ணா சரி இந்த சம்பவங்கள் இங்கே நடந்து போது இந்தியா மாதிரியான நாடுகள் அவங்களுடைய அறிவியலை என்னவாக கவனப்படுத்தி இருக்குது இந்த மக்கள் கிட்ட அப்படின்ற இன்னொரு வேலையும் ராக்கெட் விடுறதுல இருந்து மற்ற விஷயத்தை பண்ணிக்கிறேன் சரி இந்த ரெண்டு தரப்பும் இருக்கும்போது மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் என்னவாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா நிலங்களை இழந்து தன்னுடைய எதிர்காலத்துக்கான கனவுகளை அதன் வழியாக இந்தியா இந்த மூன்றாம் தரமான இந்த விளிம்புநிலை மக்களுடைய வாழ்க்கையிலும் வந்துச்சு அனுபவத்தை பெறாமல் அந்த தீவிரத்திலிருந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு கதையை நான் மேற்கொள்றேன் அப்பதான் எனக்கு பல்வேறு காட்சிகளாகவும் பல்வேறு வசனங்களாகவும் பல்வேறு ஒளிகளாகவும் எனக்கு இந்த கதை வந்து எனக்கு புறப்படுது நிறைய இடங்களில் ஒன்று அதாவது ஒரு கட்டத்தில் ஒரு அரசையும் ஒரு மக்களையும் ஒ ஒடுக்கப்பட்ட மக்களையும் ஒரு அரசையும் இதுக்கு இடையில இருக்கிற அதிகாரிகள் அரசியல்வாதிகள் பார்வையாளர்கள் பத்திரிகையாளர்கள் மனித உரிமை பேசுபவர்கள் மக்கள் விடுதலை பற்றி பேசுபவர்கள் எல்லாத்தையும் எங்கே தாங்கி வச்சுட்டேன்னா குழியை எட்டி பார்க்க வச்சுட்டேன் அதெல்லாம் அந்த கதையை நான் வந்து குடிக்குள்ளே வச்சேன் குழிக்குள்ள யார் இருக்குது அப்படின்னா ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தை இன்னும் நிலையில இருக்குதுன்னா தன்னை யாராவது பாதுகாத்துருவாங்களா தன் உயிரில இந்த பேரிடர்லேருந்து தன்னை மீட்டு எடுத்துருவாங்களா என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு அந்த குழிக்குள்ள அந்த குழந்தை இருக்குது அப்போ இந்த குழந்தையை மீட்கதற்கான ஒரு வாய்ப்பு மக்களா அரசா என்ற ஒரு மிகப்பெரிய விவாதமேடையை அது துவங்கி இருக்குது அப்போது அரசில்ல மக்கள் தான் ஆண்டுறது அந்த விவாதமேடையினுடைய முடிவாக இருக்குது முதல்ல நான் ஒன்று சொல்லிடுறேன் நான் யாரையும் விமர்சிக்கல ஃபஸ்ட் நான் யாரையுமே விமர்சிக்கல என் கண்ணால் பார்த்த ஒரு காட்சியை இதில் நான் திரைப்படமாக்கிறேன் அது வந்து உங்களுக்கு விமர்சனமாகப்பட்டால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது நான் வந்து கடந்த காலம் கடந்த ஒரு வருடமாக நான் சாப்பிடல எனக்கு உணவளிக்கப்படலை அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சிங்கனே இதை நான் சொல்லாமல் வேணாவா அப்போ எனக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கும்போது நீ அப்படி பேசக்கூடாது நீ பட்டினியார் தான் கூட இருக்கலாமே ஒழி ஆனால் பேசக்கூடாது அப்படின்னாக்கா அப்படி பேசுகிறது விமர்சனம்னு பட்டாக்கா அந்த விமர்சனத்தை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டும் தொடர்ந்து செஞ்சிட்டுப்பலாம் இல்லை இந்த இந்த கட்டமைப்புக்கு எதிரானவன் பேர் வைக்கலாம் நீங்கள் எதனால பேர் வைக்கலாம் ஆனால் இது யார் அங்கீகரிக்கிறாங்கன்றதுலேருந்து தான் என்னுடைய வேலை திட்டம் என்பது அழுத்தம் பெறுது மக்கள் இதை அங்கீகரிக்கிறாங்க அப்போ என் வேலை திட்டம் என்பது அவள் தான் கேள்வி கேட்டார் அரசாங்கம் யாருன்னு நீங்கள் சொல்றீங்க நான் மக்கள்னு நினைக்கிறேன் நீ யாரை சொல்கிறீங்க அப்போ நான் அரசாங்கம் என்பது எது நினைக்கிறேன் மக்கள் நினைக்கிறேன் மக்கள் என்ற அரசாங்கம் என்னை விமர்சிக்கல இப்போ ஒரு நாட்டில் வந்து நூறு கோடி பேருக்க நூறு கோடி பேர் என்ன மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க என்ன அங்கீகரிக்கிறாங்க அதுக்குள்ள ரொம்ப சொல்பமான ஒரு சதவீதம் வந்து அரசாயி அது அது வந்து தன்னை அரசு எதிர்க்கு வந்த அதுக்கு பேர் வந்து வாதம் கிடையாதுக்குள்ள நான் வந்து நான் நடைபெற்றுக் கொள்ள விரும்பல ஒரே ஒரு கேள்வி இருக்கிற இந்த எல்லா அறிவியலாளர்களையும் ஒடுக்கப்பட்ட சமூகம் அறிவியலோடு வாழ்கிறார்களா அவர்களிடம் உங்களுடைய அறிவியலை கொண்டு சேர்த்து சேர்த்துட்டீங்களா உங்களுடைய அறிவியலால் நாங்கள் ஏதாவது பலனடைஞ்சிட்டுமா உங்கள் அறிவியல் எங்களுடைய வாழ்க்கையை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பான ஒரு தளத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடுச்சா உங்க அறிவியல் வந்து உங்கள் அறிவியலால் மட்டும்தான் நாங்கள் வாழ்ந்தோம் அப்படின்றது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் வந்து தன்னுடைய வாக்குமூலங்களாக எங்கேயாவது சொல்லிட முடியுமா உங்கள் அறிவியலால் மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கையே இருக்கிறது இனிமேல் இந்த அறிவியலை தவிர எங்களுக்கு வேற எந்த வாழ்க்கையும் கிடையாது இதுதான் நிதர்சனம் இந்த அறிவியலின் வழியாக தான் இனிமேல் மனித விடுதலை இருக்குது அப்படின்ற ஒரு தைரியத்தை உங்களாலையோ இல்லை எங்களாலேயோ இல்லை மக்கள் விடுதலை பற்றி பேசுகின்ற அமைப்போ உங்களுக்கு ஆதரவாக பேசுமா அப்போ இப்ப எதுவுமே இந்த கேள்விக்கு எந்த பதிலும் உங்கள்கிட்ட இல்லாத போது நான் அறிவியலை நான் விமர்சிக்கல திரும்பும் இந்த கேள்விகள் எங்களிடம் இருக்கிறது இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அறிவியல் நமக்கு எதிரானதாக இல்லைன்றதை பற்றி பேசும் நீ செஞ்ச புள்ளிங்கள் சொல்லலாம் எனக்கு வந்து சென்ற என் வீட்டில் ஒரு டெங்கு வந்து ஒரு குழந்தை இறந்து போச்சு உன் அறிவியல் மீது எனக்கு கேள்வி இருக்கும் இன்னும் சொல்லப்படும் கோபம் இருக்கும் உன் மருத்துவமே என்னை காப்பாத்தல அதுக்காக மருத்துவம் தப்புன்னு சொல்ல வரல ஆனால் உன் மருத்துவம் நீ எனக்கு சொன்ன ஒரு மருந்து கொடுத்த காப்பாத்தலை அப்ப நான் உன் மீது கோபம் அடைவதில் நியாயம் இருக்குதா இல்லையா நீங்க அறிவியல் அந்த அறிவியல் இருக்குது எது அறிவியல் வெறும் அறிவியலா உங்களுடைய அறிவியல் எல்லாமே ஏதாவது ஒரு கருவியோடு தொடர்புடைய எனக்கு வந்து சளிபிடிச்சு ஒரு மூலிகை கேள்வி அதுதான் ரொம்ப முக்கியமானது அறிவியலுக்கு எதிரானவர்கள் கிடையாது நீங்கள் நம்புகின்ற அறிவியலுக்கு எதிரானவர்கள் நாங்கள் ரேஷன் கடையில் அரிசி போடுற அரிசி வாங்க போனா புதுவா இருவது முடியாது என் தலைவரத்து என் சூழல் நான் அரிசியை சாப்பிடணும் ஒரு நிர்பந்தம் இருக்குது உணவு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான உணவு பொருள் வழங்கப்பட்டிருக்கு எத்தகைய உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கு ஒரு கேள்வி இங்க இருக்குது இல்லையா அப்ப அந்த அடிப்படையில் அதாவது பயன்பாடுதான் ஒரு அறிவியலையோ இல்லை வந்து ஒரு செயல்பாட்டையோ அது வெற்றியடைந்ததாக நம்ப வைக்கப்படுமே ஒழிய பயன்பாடு இல்லாத போது நீங்கள் எவ்வளவு பெரிய அறிவியலாளவோ செயல்பாட்டில் அதாவது மக்களுக்கான செயல்பாட்டில் இருந்தாலும் மக்கள் ஒருபோதும் உங்களை நம்ப மாட்டாங்க நம்பவும் கூடாது பிறந்த உடனே ஒரு மனிதன் அவன் இர பிறந்து வளர்ந்து அவன் இறக்குமாறு ஒரு மனிதன் எந்த அடையாளமும் இல்லாமல் எந்த ஒடுக்குமுறையும் இல்லாமல் அவன் பிறந்ததுக்கான பலனை அந்த இயற்கையோடு இயந்து வாழ்ந்து அனுபவித்து இறக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது இல்லையா இந்த ஒரு சம் இந்த சமூக வாழ்க்கை இருக்குது இல்லை இதை தான் நான் வந்து இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை நான் நம்புகிறேன் இந்த இயற்கையோடு இணைந்த இந்த வாழ்க்கையில் இயற்கைக்கு புறம்பாக கண்டுபிடிக்கப்பட்ட செயற்கைத்தனமான மதங்கள் சாதி அரசு இதெல்லாமே க கற்பிக்கப்பட்டது இதெல்லாமே வந்து இயற்கையோடு தொட இயற்கையோட தொடர்புடையது இந்த அரசு மனித சமூகத்துக்கான பல்வேறு ஒப்பந்தங்கள் வாழறதுக்கான பல்வேறு ஒப்பந்தங்கள் உற்பத்திகளில் ம மனிதர்களை சுரண்டுகின்ற சுரண்டல்கள் நான் சிறைச்சாலைகள் தண்டனைகள் நான் குற்றங்கள் இது எல்லாமே மனிதர்களுக்கு வந்து மனிதர்கள் மனிதர்கள் அவங்களோட இயற்கை வாழ்க்கை முரண்பட்ட கற்பிதங்கள் இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்று ஒரு ஒரு பிரச்சினையை நம்ம கையில் எடுத்துக்கிட்டோமா அது அது அதோடு தொடர்புடைய பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது ஒரு சைனா இது இருந்துக்கிட்டே தான் இருக்குது நீங்க எதோ எடுத்துட்டாலும் மருந்து எடுத்துட்டீங்கன்னா மருந்திலிருந்து தொடர்ற ஒரு பிரச்சனைகள் உணவு எடுத்துட்டீங்கன்னா உணவிலிருந்து தொடர்ற பிரச்சனைகள் என்ன அரசியல் எடுத்தா இருந்து தொடர்ற பிரச்சனை நிலம் நிலத்திலிருந்து ஒன்றோடு ஒன்றோடு ஒன்றோடு ஒன்ற ஒரு பெரிய செயன் ஆகி இந்த சைன் எல்லாம் கையில் வச்சுட்டு ஆள் யாரா இருக்குன்னா ஒரு சர்வதேச சந்தை கொண்டவர்கள் இந்த சமூகம் எப்படி இருக்குதுன்னா ஒரு அரசுதான் மக்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் ஆனால் ஒரு அரசையும் மக்களையும் எது வழி நடத்தி செல்லுதுன்னா ஒரு சந்தை வழி நடத்தி செல்லுது ஒரு உலகத்தினுடைய சந்தை வழி நடத்தி செல்லுது பெருமுதலாளிகள் வழி நடத்தி செல்கிறாங்க ஒரு அரசை திருத்தி கொண்டு ஒரு பெருமுதலாளிகள் தங்களுடைய சந்தைகளை ஆச்சு சந்தைகளை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அதன் பின்னால் மக்கள் ஓடிட்டு இருக்கிறாங்க மக்களே அவர்கள் கட்டி இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க இப்படி தான் ஒரு வாழ்க்கை அமைப்பு முறை அமைஞ்சிருக்குது இந்த சமூகத்தினுடைய அமைப்பு முறை இருக்குது அப்போ ஒரு வணிக சமூகம் இந்த மொத்த சமூகத்தையும் இழுத்து கொண்டு போகிற இது ஒரு விதமான அடிமை முறை கண்ணுக்கு தெரியாத ஒரு அடிமை சங்கிலி இந்த மக்களை நுகர்வோராக மாற்றி அவர்களை இழுத்துக்கிட்டு போகிற ஒரு வாழ்க்கை முறை இருக்குது இதுக்குள்ள சிக்குன்ற மிகப்பெரிய மொத்த மனித கூட்டம் இருக்குது அப்போ மனித விடுதலை சமூக விடுதலை என்பது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலை அடைந்தது மொத்த சமூகத்தினுடைய விடுதலை அதாவது இடதுசாரி அரசியலாக இருக்கட்டும் இடதுசாரி அரசியல் என்பது இடதுசாரிகளை விடுதலை செய்யறதில்லை தொழில்களை மட்டும் விடுதலை செய்யறதில்லை தலித்யம் என்பது வெறும் தலித்துகளை மட்டும் விடுதலை செய்வதில்லை இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்படுகின்ற ஒடுக்குமுறையை பேசுவது இஸ்லாமியர்களை மட்டுமே உரிமைகளை பேசலாம் பெண் விடுதலை என்பது பெண்களை மட்டுமே பேசல குழந்தைகளை பற்றி பேச அப்படி கிடையாது இது எல்லாமே என்ன வருது மொத்த மனித சமூகத்தையும் விடுதலை செய்வதாக இருக்கிறது அந்த மொத்த மனித சமூகத்துக்குள் அவர்களை சார்ந்து இருக்கின்ற பிற உயிரினங்களும் இருக்கின்றது இல்ல அது தெரிஞ்சுதான் செய்யறோம் ஏன் தெரிஞ்சு செய்யறோம் அப்படின்னா அதுதான் இதை தான் யாரும் பேச மாதிரி இருந்துட்டா திரைப்படத்தினுடைய பாணிகளை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க அதாவது என்னன்னா மனிதனுடைய இயல்பில் எந்த அடையாளம் இல்லாதவன் உண்மை தானே படம் ஆனால் மனிதனுடைய இல்லைன்னு ஒன்று இருக்குதா கண்டிப்பா இருக்குது என்பது அடையாளத்தின் வழியாக தான் உருவாக்கப்படுகிறது இப்ப ஒரு மனிதனை யாரும் துன்புறுத்துறதில்ல அவனை இஸ்லாமியன் ஆக்கி துன்புறுத்துறது அவனை தலித் ஆக்கி துன்புறுத்துறது அவனை பெண்ணாக்கி துன்புறுத்துறது அப்ப வந்து ஒரு குற்ற சமூகமாக மாற்றி துன்புறுத்துறது அடையாளம் மறுக்கப்பட்ட ஒரு பொது சமூகமாக மக்களை காட்டுவன் அவர்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற எல்லா துயரமும் உருவாக்கப்பட்டது மீட்டெடுப்பதற்கு மொத்த சமூகமும் கிளர்ந்து தேவை இருக்குது அப்பதான் அடையாளத்தில் வெளியேறும் ஆனால் அந்த சமூகம் ஏதாவது ஒரு அடையாளத்திலிருந்து தன்னை வந்து ஒரு கலைப்படிப்பின் வழியாக அதை துருத்திட்டு வந்து நின்றுச்சுனாக்கா என்ன பண்ணமுன்னா மொத்த சமூகமும் ஏற்கனவே ஒரு சமூகம் வந்து இதுல பல்வேறு குழுக்களாக பிரித்து வச்சிருக்கு இல்ல அது என்ன பண்ணோம்னா அந்த தேட்டர்ல இருந்து வெளியே போயிடும் இல்ல படம் பார்த்தா கூட அது என்ன பண்ணிட்டோம்னா அதை பற்றி கவனம் மட்டு வெளியேறிடும் செதிரிடும் அப்ப வெளியே போய் அது ஆர்கனைஸ் ஆகாது ஒரு கலைப்படைப்பினுடைய வெற்றி என்பது என்னன்னாக்கா அந்த படைப்பை நான் திரையிட்டதுக்கு அப்புறம் அந்த படை படைப்பை அதை பார்த்ததுக்கு அப்புறம் அது வெளியே போய் கூடி கொண்டாடி அது திரும்பும் திரும்பும் அந்த செயல்பாட்டை விரும்புவது தெரியுமா அப்போதான் அது வெற்றி பெறுது ஆனால் அதை பார்த்ததுக்கு அப்புறம் வெளியே இருந்ததுக்கு அப்புறம் அது ஒரு குழு மனபாவத்துக்கு போய் திரும்பிச்சுன்னு வச்சீங்கன்னே அப்ப இந்த வேலை தோற்றுறது அப்போ என்னன்னா நான் எதை ஒழிக்கிறதுக்காக நான் ஒரு வேலையை தோங்கணும்னோ அதை வந்து நான் இன்னும் இருக்கமாக்கிட்டேன்னு அர்த்தம் என்ன பண்ண அடையாளமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு வேலை செய்ய நிகழ்த்தப்படுகின்ற எல்லாத்தில் இருந்ததனால என்பது ஒரு கிளாஸ் வருது அடையாளம் அது அதிகாரம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு எல்லாவிதம் பலனும் கிடைக்குது அப்போ ஒரு அடையாளத்தை அடையாளமற்ற தளத்தில் இருந்து உருவாக்குகின்ற கேள்விகள் தான் அடையாளமட்டம் இன்னொரு புது சமூகத்தை உருவாக்கும் ஏற்கனவே ஒரு சமூகம் இருக்குது அது பல்வேறு அடையாளங்களோடு இருக்குது அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஏன்னா அது சிதைஞ்சு போச்சு சீரழிஞ்சு போச்சு அதை மீட்டெடுத்து அது மீட்டு உருவாக்கம் பண்ணுறது என் வேலை கிடையாது ஏன்னா அது அது ஒரு பெரிய போராட்டம் ஆனால் அதன் வழியாக ஒரு புதிய சமூகம் இங்கே ஒரு ஃப்ரெஷ் பிளட் உருவாகுது இல்லையா அந்த புதிய ரத்தத்தை நான் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்னுடைய விடுதலை குரலுக்கு அவர்கள் தான் மிகப்பெரிய சக்திகள் இந்த இளைஞர்கள் தான் சொன்னாங்க இந்த இளைஞர்களுக்கு எந்த விதமான அக்கரியும் அவர்கள் வந்து சரியில்லை அவங்க இப்படி இருக்கிறாங்கன்னா இந்த இளைஞர்களை யார் வழி இந்த இளைஞர்களுக்கு முன்னால் இருக்கிற மூதாதையர்கள் கலைவடிவில் இருந்த கல்வி வடிவில் பெற்றோர்கள இவங்க சேர்ந்து சீரழிச்சாங்க இந்த தலைமுறை ரொம்ப எதிர்காலத்தை கட்டமைக்கின்ற சக்திகள் என்பது அவர்களை தவிர வேற என்ன கதி இருக்கு இந்த இளைஞர்களால் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை கட்டமைக்க முடியும் என்ற ஒரு சூழல் இருக்குது அவர்களே நீங்க இளைஞர்கள் மீது போடுற பழி என்னவா மாறும்னா இந்த இளைஞர்கள் எங்கேயாவது ஒரு புதிய சமூகத்தை கட்டமைச்சிருவாங்களோ ஒரு அச்சம்தான் அந்த இளைஞர்கள் மீது திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற ஒரு பழி சொல்லுது கேள்வி கிடையாது ஆனால் ஒரு ஒடுக்குமுறையை பற்றியான ஒரு செய்தி அவன் காதில் வந்து விழுந்த பிறகு தன் தலைமுறை முன்னெடுத்து நடத்தும் போது அதோடு நம்ம போராட வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குதுன்னு ஒரு சக தலைமுறை வந்து ஒன்று இணையதில்லை அந்த எழுச்சியை அந்த அதுக்கான அந்த மனோபாவத்தை ஒரு பொது மக்களுக்கான மனோபாவம் மனோபாவமாக மாற்றுறது இருக்குது இல்லையா அதுதான் ஒரு விடுதலை அரசியலை மிக நேர்த்தியாக கொண்டு அந்த வேலை நம்ம கிட்ட நம்ம கண்ணுக்கு முன்னால் நம்ம தலைமை நம்ம காலங்களில் நடந்தது என்பது தவிர்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு உண்மை அந்த உண்மையை கொண்டாட வேண்டிய யார் இருக்குதுன்னா நம்மை போன்றவர்களுக்கு இருக்கு வாய்ப்பாய்ப அவர்களை சேர்ந்து நீங்கள் வந்து அரைகுடைய ஆடையில நீங்கள் நடிக்க விரும்புறீங்களா அப்படின்னா எந்த நடிகையும் விரும்பலை எப்படி விரும்புவாங்க ஆனால் அவர்கள் நடிக்க வைக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு இது ஒரு துயரம் இது ஒரு விதமான இது ஒரு வன்முறை பெண்கள் மீது திரைப்படத்துறை பெண்கள் மீது நடத்தப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய பாலியல் வன்முறைன்னு இதை நம்ம வந்து கடுமையாக சொல்லலாம் இதை பெண்கள் அவர்களுடைய சுதந்திரத்தில் எங்க தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவில் உலக சினிமாவில் பெண்களை போல ஒரு திறம்பட்ட ஒரு போராளிகளாக மெலியிருக்கின்ற நடிகைகளை எண்ணற்ற நடிகளை நம்மளால கவனிக்க முடியும் அதுக்கான எல்லா இருக்கிற நடிகைகளையும் கவனிச்சிருக்கிறேன் எனக்கு தெரியும் அது விளைவுதான் இந்த கதையை வந்து நயன்தாரா மேடம் வந்து தேர்ந்தெடுத்ததுக்கான முக்கியமான காரணம் இல்லைன்னா எத்தனையோ பேர்கிட்ட ஆண் நடிகர்கிட்ட இந்த கதையை நான் சொல்லியிருக்கிறேன் இப்ப சொல்றேன் நான் ஆண் அடிக ஆனா அவங்க மிகப்பெரிய அதுல நிறைய நடிகர்களுக்கு வந்து முதலமைச்சரு கனவுலாம் கூட இருந்தது ஆனால் ஒரு பெண் நடிகை கிட்ட சொல்லுவேன் அதாவது பாடல் காட்சியிலே இருபது முப்பது ஆடை உடுத்துகின்ற ஒரு ஒரு வணிக படத்தில் பயன்படுத்தப்பட்ட நடிகைகள் வணிக படத்தில் நடித்த நடிகை மாட்டேன் வணிக படங்களில் பயன்படுத்தப்பட்ட நடிகைகள் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க அவங்க நான் விருப்பல பயன்படுத்தப்பட்ட நடிகைகள் ஒரு திரைப்படத்தில் ஒரே ஒரே நடிகை உடன்படுறாங்கனாக்கா அப்போ நடிப்பின் மீதும் திரைப்படத்தின் மீது மக்கள் மீது ஏற்படுத்த வேண்டும் என்பதில் ஒரு பெண்ணுக்கு இந்த படத்தில் நடித்த அந்த மதிவதனி கேரக்டர் இருக்கிற அக்கரவதனை வேறு என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இது ஒன்று அதே மாதிரி தான் இதே மாதிரி என்ன அற்புதமான கலைஞர்கள் சமீபத்தில் நடிகர் இயக்குநர்கள் சங்கம் இந்த படத்தை வந்து திரையிட்டாங்க அறம் படத்தை வந்து திரையிட்டாங்க அண்ணன் செல்வமணி அண்ணன் விக்ரமன் அண்ணன் எல்லோரும் வந்து இந்த படத்தை வந்து இது பண்ணி என்ன மாதிரியான கலைஞர்களை வந்து மிகவும் அங்கீகரிச்சு என் அங்கீகரித்து என்னை பாராட்டி என்னை இது பண்ணாங்க இதுவே மிகப்பெரிய விஷயம் அதுக்கப்புறம் வந்து இயக்குனர் சங்கத்திலும் உதவி இயக்குநர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட எண்ணற்றோர் வந்திருந்தாங்கன்னு வச்சிங்கன்னா எல்லாருமே ஒருமித்து கைத்தட்டி ரசித்து இப்படி ஒரு படம் எடுங்கன்னு சொல்லி என்னை கட்டி பிடிச்சி கொடுத்தாங்க என்ன நினைக்கிறீங்க நேர்த்தியான படைப்பு வேணும் என்று தானே வேறு என்ன நினைக்கிறீங்க அப்போ இவங்களெல்லாமே தானே ஆனால் அவங்களால் படம் பண்ண முடியலன்னா நிர்பந்தங்கள் வேற ஒண்ணும் கிடையாது படைப்பாளியின் மீது நம்ம குற்றம் சொல்ல முடியாது படைப்பாளிகள் நேர்த்தியானவர்கள் நேர்மையானவர்கள் உண்மையானவர்கள் ஆனால் அவர்களுடைய படைப்பு ஒரு கட்டத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை கேள்வியாக்கும் பொழுதுதான் அவர்கள் வாழ்க்கையே கேள்வி ஆக்கப்படும் பொழுதுதான் ஒரு சிலர்கள் வந்து சமரசப்படுத்திக்க வேண்டிய தேவையாளர்கள் அந்த சமரசத்திற்கும் அந்த கலைஞர்களுக்கும் ஒருபோதும் எந்த தொடமும் இல்லை என்பதை என்னால் வந்து சொல்ல முடியாது இதே மாதிரியான திரைப்படங்கள் வர்றதுக்கான இப்போ ஒரு வெளியை வந்து மக்கள் கண்டிப்பாக வச்சுருக்கிறாங்க போய் சேர வேண்டியது கலைஞர்களுடைய கடமை யாரை யாரையும் அழைச்சிட்டு போக மாட்டாங்க ஆனால் மக்கள் தயாராக இருக்கிறாங்க மக்கள் தயாராக இருக்கிறாங்க தேட்டரில் போய் உட்காடுறாங்க நல்லா இருந்தால் உட்காந்து படம் பார்க்குறாங்க நல்லா இருந்தால் எழுதி போய்ட்றாங்க இவ்வளோதான் விஷயம் அப்போ மக்கள் வந்து தயாராக இருக்கிறாங்க மக்கள் வந்து தயாராக இருக்கிறாங்க அதனால தான் இந்த கதையில் இருக்க எனக்கு மக்களுக்கு குறை சொல்ல தெரியாது அப்படின்னா மக்கள் எப்போதும் தூய்மையானவர்கள் அவர்களை வந்து கரப்ட் ஆக்கணும் யாரா அரசே இல்லாத ஒண்ணு வருஷம் விட்டுருங்க கொலை நடக்காது அடிக்க மாட்டான் எல்லாரும் மாமா அம்மா சான் ஆயிடுவான் கட்டிப்பூச்சி போடலாம் யாருனாலும் காதலிக்கலாம் எந்த தேர்வு தண்ணி குடிக்கலாம் கோயில் இருக்காது முதல்ல அரசே இல்லைன்னா கோயில் இருக்காது கோயிலுக்கும் அரசுக்கும் தொடர்பு இருக்குது அதாவது வந்து மருந்து கம்பெனிகளுக்கும் சர்வதேசிய பன்னாட்டு மேலாளிகளுக்கும் எப்படி தொடர்பு இருக்குதோ அதாவது வந்து குளிர் பணத்துக்கும் பன்னாட்டு எப்படி தொடர்பு இருக்குதோ அதாவது நம்ம கிட்ட நவீன உணவுகளுக்கும் பன்னாட்டு மேலாளிகளுக்கும் எப்படி தொடர்பு இருக்குதோ அதே மாதிரி கோயிலுக்கும் அரசுக்கும் தொடர்பு இருக்கிறது மக்கள் தனித்தனியாக இருக்கிறாங்க மக்கள் குழுமையே இல்லைங்க இதுவே மா ஒரு ஒரு மிகப்பெரிய தோல்விங்க நிறைய படைப்பாளிகள் இருக்கிறாங்க அனுபவம் கொண்டு செல்கின்ற அமைப்புகள் தீர்மானிக்கிறது ஒரு மீன்ஸ் வந்து இதுல மக்கள் போராட்டத்தை சொல்ற ஒரு மக்கள் போராட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய திரட்சியாக அணி திரளப் மக்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியும் அதை கொண்டு போகிற சமரசமற்ற ஒரு அமைப்பும் அது கொண்டு போகுது இல்லையா ஆனால் அதை கொண்டு போகும்போது ஒரு சின்ன ஒரு குழுல இருந்துதான் தோங்கும் நபர்கள் இருந்துதான் தோங்கும் அப்போ எப்போ வருவாங்கன்னா அந்த நபர்களை நீங்கள் கேள்வி கேட்காதீங்க ஏன்னா அது துவங்கி இருக்குது இப்போ தான் சொல்ட்டு சவுண்ட் கேட்குது உங்களுக்கு ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு மூணு சொட்டுன்னு தண்ணி கேட்னா இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அறிவு கூட்டும் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெள்ளம் வந்துடும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெள்ளத்தை எதிர்த்து நீந்துகின்ற நம் நம் நம் தோழர்களெல்லாம் வெள்ளத்தில் வந்து எதிர எதிராக நீந்து வந்துன்னு இருப்பாங்க கடை தூரத்தில் கண்கொள்ளாத தூரத்தில் நம்மளுடைய எதிர்கள் அடிச்சுன்னு போய்ட்டு இருப்பாங்க காலம் வரும் அதுக்கான போராட்டத்தில் சமரசம் மற்றும் மிக நேர்மையாகவும் உண்மையோடும் வாழ வேண்டிய தேவை ஒரு கலைஞனுக்கும் ஒரு அமைப்பை கொண்டு செல்லுகின்ற கோட்பாடருக்கும் இருக்குது நான் நம்புறேன்